ம் திாமிகிகேந்திரைபாயம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரூத்தீராமஞ்சிவேந்திரம் ஸ்ய பிரியம் त्वमेव त्वमेव त्वमेव त्वमेव அஸ்மூருன் சனோஸ்மி மாதே ஷா ேவே விதையிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மகோ நமோ குருபிய प्रत्यगर्थो ओम ओम சர்ோப்பலவரோவாஹமஸ்மி சகனக்கு சீரியங்கேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷம் கட்டோபுரண்டு பதிந் அூத்தியச்வ நச்சிகேதஸ் யமதர்மராஜாவினிடம் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களையே ஓரளவு சொல்லி ஓரளவுன்னு சொல்ல முடியாது நன்றாகவே சொல்லி அதை நன்றாக தெளிவாக எனக்கு உபதேசம் செய்யுங்கள் குருமுகாதேவ அதிகதா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் சம்பிரதாயமாக படித்தாதான் நிற்கும் ஆச்சாரியாதேவ விதித்தா வித்யா சாதிஷ்டம் ப்ராபத்து வேறு உபநிஷத்துக்கள்லாம் வருகிறது ஒரு சிஷ்யனுக்கு குரு வந்து உபதேசம் பண்ணுறதில்லை சிஷியன் வந்து மாடல்லாம் மேய்க்க சொல்கிறார் சிஷ்யனை ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு அவன் மாடல்லாம் மேய்க்கிறான் அதனால் அவனுக்கு சூரியன் அக்னி பசுமாடு எல்லாமே உபதேசம் பண்ணுங்கிறது அதை பார்த்துட்டு குரு சொல்கிறார் உன் முகம் ரொம்ப தேஜஸ்ஸாக இருக்குது உனக்கு ஏதோ வித்ய கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார் ஆமாம் எனக்கு வித்ய கிடைச்சிதுங்கிறான் அப்போனா போயிட்டு வானுக்கு பாடம் தான் கிடைச்சிவிட்டேங்கிறார் அப்போ அவன் சொல்கிறான் இல்லை இல்லை அதெல்லாம் சொன்னது சரியா சரியில்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஆகையினால ஆச்சாரியாதேவ விதித்தா வித்யா சாதிஷ்டம் ப்ராபத்து ஆகையினால் ஆச்சாரியவான் புருஷோ வேத நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்குறதாக உநிஷத்தில் இருக்குது ஆகையினால் அந்நாஸ்மாத் கிருதா கிருதாத் ஆத்மாவோட லக்ஷணங்களே சொல்கிறான் காரண காரியத்தை கடந்ததாக அந்த ஆத்ம தத்துவம் இருக்கிறது தர்மா தர்மங்களை கடந்ததாக ஆத்ம தத்துவம் இருக்குது அப்புறம் அடுத்தது பூதாச்ச பவ்யாச்ச அந்ந காலத்தை கடந்தது Dharmā-dharma-atītaha-ātmā, தர்மார்ம அத்தீத்தமா காரணக்கார அத்தீத்த ஆத்மா பூத்தபவியர காலத்திராத்தீத்தமா காலத்தயவீ காலத்தய அத்தீத ஆத்மா பூத்தாச்சன்னா கடந்த காலம் அர்த்தம் பவ்யாச்ச அப்படின்னா வரப்போற காலம் சக்காரத்தினால வர்த்தமான காலமும் அடக்கம் அ பூதாச்ச பவ்யாச்ச வர்த்தமானாச்ச அந்ந காலத்தை கடந்த தத்துவம் ஆத்மா காலத்துக்கு உட்படாதது நம்ம மனசில் எல்லாமே காலத்தை பற்றின எத் எப்போ கிடைக்கும் அன்னாள் என்னாலோங்கிறோம் என்னது காலந்தான் கால ஆ என்னாலோன்னு சொல்றவன் யார் அன்னாள் என்னாலோங்கிறான் நான் இத்தனை நாளாக இப்படி இருக்கேன் எத்தனை நாளாக இப்படி இருக்கேன் நீ நான் எப்போ இப்படி ஆக போகிறேன்னு கேள்வி ரொம்ப நாளாக அஜானியாக இருக்கேன் நான் என்றைக்கு ஞானியாக போகிறேன்னா நீ என்றைக்கு ஞானி ஆக போகிறேங்கிற கேள்வியே தப்புண்ணா எப்படி இருக்கு போகிறோம் இப்படி தோன்றுறது நமக்கு என்றைக்கு நான் ஞானியாக இருந்ததுண்ணா நீ எப்போவுமே ஞானஸ்வரூபமாக இருக்கிறாய் அறிவு வடிவாக இருக்கிறாய் உணர்வு வடிவாக இருக்கிறாய் நீ ஞானி ஆகிறதெல்லாம் வியாபாரிகம் நீ அஜானி ஞானிங்கிறதே எம்பிரிக்கல் வேல்ட் லாங்குவேஜில் சொல்கிற சொல்கிறது தத்துவத்தை பார்த்தா காலமே கிடையாது நீ அஜான சாட்சி ஞான சாட்சி உன் மனசில் இருக்கிற அறியாமைக்கும் நீ சாட்சி இத்தனாளாக உனக்கு இருந்த அறியாமைக்கும் நீ சாட்சி இப்போ உனக்கு இருக்கிற அறிவுக்கும் நீ சாட்சி அறிவையும் அறியாமையும் அறிகின்ற நீ அறிவே வடிவானவன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறிகிற நீ காலத்திற்கு அப்பாற்பட்டவன் வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சர்ஜுன பவிஷ்யாணி சூதானி மாம்து வேதன கஷ்ட என்று கீதையில் பகவான் சொல்வார் ஏழாவது அத்தியாயத்தில் அதான் ஜீவனுக்கும் பொருந்தும் ஈஸ்வரனுக்கும் பொருந்தும் கடந்ததையும் அறிவேன் நடப்பதையும் அறிவேன் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் அறிவேன் பகூனிமே வதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தப இந்த வார்த்தைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம புரிஞ்சுக்கணும் காலாத்தீதா ஆஹ் காலத்தை கடந்தது எல்லாமே ரெண்டு ரெண்டாக சொல்றார் அதர்மம் தர்மத்தை கடந்தது காரண காரியத்தை கடந்தது கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் கடந்ததுன்னு சொல்கிற நிகழ்காலத்தை கடந்ததுன்னு சொல்லவா வேணும் அதுக்கு பேர் கிமுதன் நியாயம்னு பேர் இது சொன்னாலே போருமே அதுக்கப்புறம் அது என்னத்துக்கு சொல்றது ஆ எத்தசி தத்வதை தாங்கள் அறிந்துள்ளீர்களோ இந்த துவந்தா தீத்த ஆத்மஸ்வரூபத்தை விளக்குங்கள் இப்போ பாருங்கள் ஆத்மா அஸ்திவா நவா அஸ்திச்சே தஸ்ய லக்ஷணம் கிம் இதுதான் கேள்வி இப்போ என்னாச்சு ஆத்மா இருக்குன்னு யமதர்மராஜா சொல்லிவிட்டார் அந்த ஆத்ம ஜானத்தை பெறத்துக்கான உபாயத்தையும் சொல்லிவிட்டார் இப்போ நச்சிகேச என்ன சொல்கிறான்னா ஆத்மாவோட லக்ஷணத்தை சொல்கிறான் இந்த மந்திரத்தில் அதை சொல்லுங்கன்னு சொல்கிறான் ஆனால் அதே சமயம் ஆத்மாவோடய லட்சணத்தை அவவாயாலே சொல்கிறான் ஆக துவைத சாட்சி துவைத்த வியாபி துவைத்த அதீதம் துவைத அதீத்த ஆத்மா அல்லது துவைத அதீதம் பிரம்மா பிரம்மன் ரெண்டு சப்தமே தவிர உண்மையில் தான் துவைத சித்தாந்தம் அயம் ஆத்மா பிரம்மை இந்த ஆத்மா பிரம்மன்தான் அதில் ஆத்மாவுக்குள்ள லக்ஷணமும் பிரம்மனுக்குள்ள லக்ஷணமும் ஒன்று தான் ஆக லக்ஷண ஐக்கியாத் வஸ்து ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் ஆத்மாவுக்கு என்ன லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கோ அதே லக்ஷணம் பிரம்மனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால பிரம்மன் வேற ஆத்மா வேற கிடையாது ஆ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் லக்ஷணங்களில் வேறுபாடு இருக்கலாம் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா அஹ் ஜீவன் எண்பதும் பரமன் எம்பது கல்பம் ஆன்பதே சத்யம் தியம் ச ஆத்மா தித்தகேத்தோத்தமியும் தியம் ச ஆத்மா துவேத்தேதோந்தோகிஷத் ஆராத ஐதாத்மியமிதம் சர்வனம் அந்த சத்தை சத்வி இவை அனைத்தும் அந்த சத் பிரம்மன் ஐதத் ஆத்மிதகும் சர்வம் தத் சத்தியம் அதுவே சத்தியம் ச ஆத்மா அதுவே ஆத்மா அது நீயே தத்வமசி ஸ்வேத கேதோ அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் உபனிஷத்துலாம் ஊரிண்டே இருக்கணும் ஜிலேபி ஜீராவில் ஊறுற மாதிரி மாவிடு ஊறுற மாதிரின்னு சொல்லாது உப்பு இது இனிப்பு ஆகையினால ஜிலேபி ஜீராவில் ஊறுற மாதிரி அப்படியே உபனிஷத்தில் ஊரின்ண்டே இருக்கணும் அவள் தான் அப்படியே உள்ளே போயிடுதுன்னா என்ன ஆகும் ரசோ வைசா சொல்ல வேண்டிதான் எத்தசி தத்வத சொன்ன உடனே பார்த்தார் யம தர்மராஜா இவன்ட்ட பாடம் சொன்னிதான் நடுவில் நடுவில் நம்ம நம்ம இப்படியே பேசிட்டு இன்னும் நிறைய இன்ட்ரப்ட் பண்ணுவான் அதனால் நேராக பாடத்தை ஆரம்பிச்சிட்டார் பாருங்க சர்வே வேதா யத்வதாமனந்தி ோரியே வேமனி தப்ப ோம்வீமி ஓமித்தேத்த இது மந்திர கொஞ்சம் ஆரியவந்திருக்குதோ வதந்த விஷந்தோ வீத்தராம் தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷே இங்க தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓம் இத்தே தத் இப்படி படி யோசிக்கலாம் சொன்ன உடனே எத்தத் பசி தத்வத அப்படின்னு சொல்றான் வச்சுங்களேன் குரு தான் மரியாதையாக தான் சொல்றான் எத்தசி இப்படின்னு சொல்லலாம் எத்தத் பசியசி தத்வத அப்படி சொல்லலாம் எத்தத் பசியசி தத்வத அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்ல முடியுமா குருக்கிட்ட பிரம்ம வித்யாச்சாரியர் இல்லையா அதனால் வந்து எத்தத் பசி தத்வத உபதேசம் பண்ணுங்கோ யமதர்ம ஆச்சாரியம் ஓ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாடம் பாடம் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணும் ஓம்னு தொடங்கணும் அதனால் ஓங்காரத்தை உச்சரிக்கிறார் ஓ ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னால் சொல்கிறார் இப்போ ஓங்காரத்தை பிடிச்சிக்கிறார் பிரம்ம வித்யாச்சாரியர் ஓ நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதேச்சார் சொல்லிட்டேன் என்ன பண்ணுறார் சர்வே வேதாக எத் பதம் ஆமனந்தி இவர் சொல்ல போகிறதுனா ஓங்காரத்தை ஆத்ம ஜானக்கு சாதனமா சொல்ல போறார் ஓங்காரத்தை ஆத்ம ஜானத்தை அடையறத்துக்கு சாதனமா உபதேசிக்க போறார் அதுக்கு பீடிக்க போடுறார் சர்வே வேதாகி எல்லா வேதங்களும் சொல்றார் அவிபாகேன அவிபாகேன கர்மகாண்டமா இருக்கட்டும் ஞான காண்டமா இருக்கட்டும் உபாசனா காண்டமாக இருக்கட்டும் எல்லா வேதபாகங்களும் சமஸ்த வேத பாகங்கள் இந்த அவிபாகேனன்னு ஒரு வார்த்தை போட்டார் ஆதிசங்கர் பிரிக்க வேண்டாம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் உபாசனா காண்டம்னு பிரிக்க வேண்டாம் கர்மகாண்டத்துக்கும் ஓங்காரம் வேணும் ஞான காண்டத்துக்கும் ஓங்காரம் வேணும் உபாசனா காண்டத்துக்கும் ஓங்காரம் வேணும் ஓங்காரம் இல்லாமல் ஒரு காண்டமும் கிடையாது ஆக சர்வே வேதாக எல்லா வேதங்களும் எது பதம் எந்த ஒரு பதத்தை ஆமனந்தி ஆமனந்தின்னா பிரதிபாதையந்தி வதந்தி உபதிஷந்தி ஆமனந்தி எல்லா வேதங்களும் எந்த ஒரு பொருளை எந்த ஒரு பதத்தை பதம்னா இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் ஓங்காரம் ஓங்காரத்தின் மூலம் உபதேசிக்கப்படும் பிரம்மம் அல்லது ஆத்மா எப்படி வேணால் போடுங்க பதம் இஸ் ஈக்குவல் டு ஓங்காரஹா ஈஸ் ஈக்வல் டு ஆத்மா டு பிரம்மா வேதா டு ஓங்காரஹா இப்படி போடணும் வேதா ஈஸ் ஈக்குவல் டு ஓங்காரஹா ஈஸ் ஈக்குவல் டு ஆத்மா டு பிரம்மா பிரம்மன்னா என்னன்னு கேட்கக்கூடாது பரம்பொருள் மெய்ப்பொருள் சர்வேதாக பதம் ஆமன்தி எல்லா வேதங்களும் எந்த பதத்தை விசேஷமாக உபதேசிக்கின்றனவோ சர்வாணி தபாகுசி தபாகுசிச்சர் எத்வதீங்கிறது எச் சார் எஸ்மயம் எதை முன்னிட்டு எதற்காக எதன் பொருட்டு எப்பிராத்தியான சர்வாணி தப்பம்சி எல்லா தபும் ரிதந்தபத்தியந்துதா தபோ தமஸ்தபமஸ்தபோ தானந்தபோ யந்தபோர் சு வர்ம ததுபா தப மகானாராயணபுருஷத்து எல்லாமே தபுங்கிறது ஆல் வேல்யூஸ் ஆர் தபஸ் கடவுளை பூஜை பண்ணுறது தபஸ் இங்க காலமுறை ஆசிரமத்தில் இருக்கிறது தபஸாக என்னது டிவி பார்க்காமல் இருக்கிறது தபஸ் பேப்பர் படிக்காமல் இருக்கிறது தபஸ் வகுப்பில் செல்ஃபோனை பார்க்காம இருக்கிறது தபஸ்ஸு எல்லாம் எல்லாம் தபஸ் தபஸ்ஸுன்னா என்ன நமக்கு எது வேணுமோ அதை வேண்டான்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைக்கிறது அதான் தபஸ் தபி தி த போஞ்ச திபரந்தபஸ்து தத்துராதரிஷன் தஸ்மாத் தபசிரமந்தே ஆ தபஸ் தபஸ்னா என்ன அர்த்தம் திருக்குறளில் தவம்னே இருக்கு பத்துக்குறள் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுற்பட்டு துறந்தார்க்கு தொப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர் தவம் தவன் செஞ்சவங்களுக்கு உதவி பண்ணணும்னே சில பேர் தவன் செய்யாமல் இருக்காங்களாம் அப்படி சொல்கிறார் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர் தவம் கிரகஸ்தர்கள்லாம் தபஸ் பண்ணுறவங்களுக்கு உபகாரம் பண்ணின்னு இருக்காங்களாம் நாங்களும் சன்னியாசி ஆகிட்டா அவங்கள யார் செய்வா எனக்கு நம்ம சௌரியமாக இருக்குது ஆனால் எல்லோரும் சன்னியாசி ஆகிட்டால் யார் இது பண்ணுற ஒரே நாளில் புத்தர் ஐயாயிரம் பேருக்கு சன்னியாசி கொடுத்தாருங்கிறாங்க அப்புறம் பிட்சை யார் போடுறது ஊரே சன்னியாசியாக போயிட்டால் பிட்சை எல்லாம் ஐயாயிரம் பேரும் சேர்ந்து பிட்சைக்கு போகணும் யார் பிச்சை போடுறது தபாகம்சிச்ச சர்வாணிச்ச எத் வதந்தி சர்வாணி தபாம்சி எத்தனையோ தபஸ் இருக்கு சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட தபஸ் சொல்லியிருக்கு அத்தனை தபஸ்ஸையும் எதுக்காக சொல்லிருக்கு தபஸ் பண்றது அப்படின்னா இந்த இறைவனை அடைவதற்காகத்தான் தவம் கடவுளை அடைவதற்காகத்தான் தவங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன தபஸ்னா சரீரத்தை வருத்திக்கிற விரதங்கள் அனசனம் தபா காயக்ளேஷா தபா யதாசாஸ்திரம் காயக்ளேஷா சாஸ்திரத்தில் சொன்னபடி உடம்ப வருத்திக்கிறதுக்கு பேர் தபஸ் நம்ம கம்ஃபர்ட்ஸை நாமளாக விரும்பி வேண்டான்னு விடுறதுக்கு பேர் தபஸ் குறைச்சிக்கிறது உடம்பை அழிச்சிக்கவும் கூடாது அதே சமயம் உடம்புக்கு சொகுசும் கொடுக்கவும் கூடாது அதுக்குத்தான் பேர் தபஸ்னு பேர் சர்வாணி தபாகும்சி எத் வதந்தி எத்ராப்யர்தானி தபாம்சி நிறைய தபா தபசி தபாம்சி நிறைய தவங்கள் எல்லாம் சொல்ல விரதங்கள்னு அர்த்தம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் யஜதான தப்கர்ம நியாஜ் காரியமே வது பூஜை பண்ணுறது தானம் கொடுக்கறது தவன் செய்கிறது மூனையும் விடக்கூடாதுங்கிறார் கிருஷ்ணர் யஜ்யோ தானம் தபஸ் செய்வ பாவனானி மனிஷினாம் இந்த தான தபஸு மனசில் இருக்கிற பாபங்கள் எல்லாம் போக்கும் தமேதம் வேதானு வச்சனேன யஜேன தானேன தபசா அநாசக்கேன அநாசக்கேன தபசா ரெண்டு அர்த்தம் சாப்பிடாம இருக்கிற தபசுன்னு அர்த்தம் தன்னை அழித்து கொள்ளாத தவத்தால் அப்படின்னு அர்த்தம் அநாசக்கேன தபசா பிருகதாரண்ய கோப வாக்கியம் தமே தம் வேதானுவேன பிராமணா விவிதிசந்தி யஜேன தானேன தபசா நாசக்கேன பிராமணர்கள் வேத செய்வதாலும் வேள்விகளை செய்வதாலும் தானங்களை கொடுப்பதாலும் தங்களை அழித்து கொள்ளாத தவத்தினாலும் அந்த மெய்ப்பொருளை அறிய ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த மந்திரம் சொல்கிறேன் இதை ஏகப்பட்ட விசாரம் பண்ணியிருக்காங்க இந்த வாக்கியத்தை தமே தம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜேன தானேன தபசா நாசகேன வேத அனுவச்சனம் சொன்னால் வேத பாராயணம் அப்புறம் வந்து யக்ஞேன புரியுது தானேன தபெல்லாம் அதுக்காக தான் வச்சிருக்கு கிருஷ்ணர் தபஸ்ஸை எத்தனை சொல்லியிருக்கார் தெரியும் காயக்கம் தபா வாச்சிக்கம் தபா மானசம் தபா சாத்திகம் தபஹா ராஜசம் தபா தாமசம் தபா பதினேழாவது அத்தியாயத்தில் தபஸை ஆறு விதமாக பிரித்து பேசுகிறார் கிருஷ்ணர் அங்கே ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவும் அடுத்தது என்னதுன்னா எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி எதனை விரும்பி பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறார்களோ பிரம்மச்சரியம்னா என்ன ரெண்டு அர்த்தம் சொல்றார் சங்கராச்சாரியர் குருகுல வாசலக்ஷணம் அந்நத்வா ரெண்டு போட்டார் சாந்தோக்கியம் ஒப்பிட்டு பார்த்தா எட்டு பன்னெண்டு மூணு இப்போதான் படித்தோம் போன கேம்பில் பிரம்மச்சரியத்தை பத்தி அவ்வளோ வந்து ஒரு கண்டமே ஒரு போர்ஷன் ஃபுல்லாக பிரம்மச்சரியத்தை பற்றியே வந்துது அதே தான் எட்டு பன்னெண்டு ஆ பிரம்மச்சரியம்னு சொன்னால் STUDENT ஸ்டூடெண்ட் லைஃப் குருகுலவாச லட்சணம் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிரம்மச்சரியந்தான் எல்லோரும் இங்கே உட்காந்து படிச்சுன்னு இருக்கும் அப்புறம் இன்னொரு பிரசித்தமான அர்த்தம் பிரம்மச்சரியம்னா இனக்கவர்ச்சி பாலுணர்ச்சி அதைத்தான் அது இனச்சேர்க்கை அதைத்தான் அப்பிரம்மச்சரியம் அது இல்லாமல் இருக்கிறது அஷ்டவித மைதுன தியாகா அதுக்கும் பிரம்மச்சரியம்னு பேர் புலநடக்கம்னு அர்த்தம் சிம்பிளாக சொன்னால் இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் கட்டுப்பாடு ஆ மெய்ப்பொருளை வேதங்களை படிக்கிறதுக்கு ஒழுக்கம் தேவை வேதங்கள்லாம் சக்தி வாய்ந்தவை வேதங்களை படித்து அந்த வேத மந்திரங்கள்லாம் பலிக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கணுமே ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் இப்படி வேத மந்திரங்கள்லாம் பலிக்கும் ஆ மந்திரங்கள்லாம் பலனை கொடுக்கணுமா இருந்தால் அதுக்குள்ள நெறிகளை பின்பற்ற வேண்டும் ஆ எதனை விரும்பி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் மோக்ஷம் அடையணுங்கிறதுக்காக வேண்டி பிரம்மச்சரியம் புலநடக்கத்தை படிக்கிறான் மாணவ பருவத்திலேயும் பிரம்மச்சரியம் அப்புறம் என்ன கிரகஸ்தாசிரமத்தில் தர்மமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறதும் பிரம்மச்சரியந்தான் வானப்பிரஸ்தாசிரமத்தில் அட்லீஸ்ட் அறுபது வயசுக்கு பிறகாவது இந்த வாசனையிலிருந்து ஜெயிச்சு ஒழுங்காக வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு இந்திரிய நி கிரகத்தோடு ஞானத்தை அடைஞ்சு மோக்ஷம் அடையணும் ஆகவே எதனை விரும்பி பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கப்படுகிறதோ எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி எது இச்சந்தகா எந்த இறைவனை விரும்பி ஆத்மஜானத்தை மோட்சத்தை விரும்பி பிரம்மச்சரியமானது கடைபிடிக்கப்படுகிறதோ குருகுலத்திலிருந்து பாடம் படிக்கப்படுகிறதோ புலநடக்கம் பயிலப்படுகிறதோ ஒழுக்கம் பயிலப்படுகிறதோ அது எதிர்ச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரபக்ஷே சங்கிரஹேண பிரவீமி அந்த பதத்தை என்னெல்லாம் இருக்கு வேதங்கள் ஒரே பதத்தை குறிப்பிடுகின்றன தவங்கள் அதற்காகவே செய்யப்படுகின்றன பிரம்மச்சரியம் அதற்காகவே கடைப்பிடிக்கப்படுகிறது பிரம்மச்சரிய விரதமும் தவங்களும் எந்த ஒரு பதத்தை சொல்கின்றனவோ வேதங்கள் எந்த ஒரு பதத்தை சொல்கின்றனவோ அதற்கே இந்த சாதனங்கள் அமைகின்றன தவமும் பிரம்மச்சரியமும் மோக்ஷாதனம் மோட்சசாதனம்ங்கிறத விட ஞான யோகியதா சாதனம் ஞான யோகியதா சாதனம் அது ஞான யோகியதா சாதனம் மாத்திரம் இல்லை ஸ்தித பிரஜ சாதனம் ஞானநிஷ்டாசாதனம் ஞான யோகியதா சாதனம் ஞான நிஷ்டாசாதனஞ்ச இதுதான் பத்தியம் மருந்து வந்து தத்துவமசி தவமும் பிரம்மச்சரியமும் பத்தியம் தத்து பதம் சங்கிரஹேண பிரவீமி அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் மிகச் சுருக்கமாக சொல்கிறேன் என்னதுன்னா ஓ ஓங்காரந்தான் இந்த ஓங்காரத்தை ஓங்காரத்தை தான் லட்சியமாக சொல்கிறது வேதங்கள் இந்த ஓங்காரத்தை லட்சியமாக கொண்டு தான் தபஸ் பண்ணுறோம் இந்த ஓங்காரத்தை லட்சியமாக கொண்டுதான் பிரம்மச்சரிய கடைபிடிக்கிறோம் ஓங்காரம்னா என்ன ஆத்மா பிரம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பிரம்மனை உணரணுங்கிறதுக்காகவும் தான் இப்போ ஓங்காரம்னு சொன்ன ஆத்மா அல்லது பிரம்மம்னு புரிஞ்சு ரெண்டு ஒன்று தான் சப்தபேதா நத்து வஸ்து பேதா சொற்கள் தான் வேறு பொருள் வேறு அல்ல நீ எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டையோ அதை சொல்றேன் ஓம் ஓம் என்ற சொல் வேதங்களுடைய கடைஞ்செடுக்கப்பட்ட சொல் வேதங்கள் எங்கே பார்த்தாலும் ஓம் காரந்தந்தான் ஸ்துதி பண்ணப்பட்டிருக்கு ஓமி தி பிரிதும் சர்வம் ஓம் தத் பிரம்மா ஓம் தத்வாஜு யோ வேதாதவுஸ்வர்பிரோக்தோ வேதாந்தேச் சிரதி யோ வேதாதௌஸ்வர்பிரோக்தேத புரக்தா சரியா சொல்றதே இல்லை யோ வேதாதவுரோக்தா யேதாதௌஸ்வர புரோக்தா வேதத்தோட தொடங்குறபோது என்ன தொடங்குகிறோம் ஓம்னு சொங்குறோம் வேத ஆதர புரோக்தா வேதாந்தேச்ச பிரதிஷ்டித வேதாந்தத்திலையும் அந்த ஓங்காரம் பிரதிஷ்டை ஆயிருக்கு ஆரம்பிக்கிறபோதும் வேதம் தொடங்கும்போதும் ஓம்னு சொல்லி தொடங்குறோம் வேதத்தை பூர்த்தி பண்ணுறபோதும் ஓம்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறோம் யோ வேதாதோஸ்வரோ வேதாந்தேச்சி தகத்திலீன மகேஸ்வர தய பிரிலீனா அதில் ஒடுங்கிறது பிரகிருயே மாயையே அதில் ஒடுங்குறதாம் யா பர சா மகேஸ்வர பர மகேஸ்வர சேவாரூப்பேண வேத ஆதோ வேத அந்த உச்சேத்த சொல்லப்படுகிறது உச்சியத்தை சொன்னாலே போ யோ வேதாஸ்வரோ வேித்தா மஷபோ விஷந்த விஷ விஷந்தப்படி பிரணவோ தனு தனித்தவுப்பம் முண்டகோபன ஆஹா இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் உபனிஷத் மாண்டோக்கிய உபனிஷத் சந்நியாசிக்கு இதுதான் எப்பவும் ஜபம் அகார உகார மக்கார ஓங்கார அமாத்திரப்பிரணவம் மாத்ரா பிரணவம் அமாத்திரா பிரணவம் தினமும் பன்னியாகணும் அகாரா உகாரா மக்காரா அகாரா ஜாகிரத நான் கொஞ்சம் இடையில் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் இது சொல்லணுங்கிறது இல்லைங்க பரவாயில்ல இதெல்லாம் மாண்டூக்கிய உபனிஷத் ஓங்காரத்தை வச்சுருந்து பேசுறது அமத்திர்த்து ஓமித்தே தரமிதும் சர்வம் தசோபவியா பூத்தம் பவிஷியதி சர்வம் ஓங்கார ஏவ்ச்சானிய திரு காலாத்தீத்தம் முதல் மந்திரம் கடைசியில் முடிகிற போது அமத்திர்த்தது வவஹாரிய பிரபஞ்சோபமாக சிவோத்வைதா ஏவம் ஓங்காரா ஆத்மனா ஆத்மானம் சம்விசதி இப்படி ஓங்காரத்தை பன்னெண்டே மந்திரம் இதுக்கு கௌடபாதாச்சாரியார் இரநூத்தி பதினஞ்சு ஸ்லோகம் காரிகை எழுதியிருக்கார் அந்த காரிகைக்கு ஆதிசங்கரர் விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் எல்லாம் என்னதுன்னா அகார உகாரம் அக்காரம் ஆனு வாய திறக்கிறோம் உம்னு மூட்றோம் வாயத்திறந்த ஆம் மூடினா உம் நடுவில் இருக்கிறதுனா உ அவ்வளவுதான் அகார ரிக்வேதா உக்காரா யஜுர்வேதா மக்காரா சாமவேதா வேதத்திரி அகாரா ஜாகிரதவஸ்தா உக்காரா ஸ்வப்னாவஸ்தா மக்காரா சுஷுத்தியவஸ்தா அமாத்திரப்பிரணவம் துரியம் துரியம் அக்காரா விராட் உக்காரா ஹிணியகர்பா மக்காரா ஈஸ்வர அப்புறம் ஓங்காரத்துக்கு அப்புறம் மௌனம் இருக்குது அது என்னதுன்னா அந்த ஓங்கார அதிஷ்டானம் அது என்னதுன்னா அதுதான் பரம் பிரம்மா அயமாத்மா பிரம்மா சர்வம் ஹேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சாத் சதுஷ்பாத்தின அகார உகார மகார அமாத்திரம் இப்போ இந்தல்லாம் உபநிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த ஓங்காரத்தை வந்து ஓங்காரந்தான் சப்போர்ட் எல்லாத்துக்கும் சொல்லப்போகிறார்கள் ஓம்னு ஆரம்பிச்சுட்டார் யம தர்மராஜா இப்போ இந்த ஓங்கிறத ஜபம் பண்ணினாலும் ஜபம் பண்ணினால் புண்ணியம் ஓம் ஆனால் அதனால தான் என்ன பண்ணுறோம் எல்லாத்திலையும் ஓங்காரத்தோட சேர்த்துத்தான் சொல்கிறோம் ஓம் சுமுகா என ஓம் ஏகதந்தா என் ஓம் கபிலா என் நம ஓம் கஜகர்ணகா என நம ஓங்காரம் சொல்லாமல் பிரணவபூர்வகநாம பூஜா எல்லாம் பிரணவந்தான் பிரகர்ஷேண நூயத்தை ஸ்தூயத்தே இது பிரணவா இந்த உலகத்திலேயே உச்சரித்த உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உச்சரிக்க போகிற மந்திரம் ஓம்காரம் ஓம் வேத மந்திரம் அதனாலதான் சில பேரை சொல்லக்கூடாது ஓம் ஓ பிரம்ம மேதையா மதுமேதா பிரம்மேவது சொல்றோம் இல்லையா முடிக்கிற போது என்ன சொல்றோம் ஓ அப்புறம் பிரம்ம மேதுமாம் மதுமேதுமாம் அணுவாக்கம் அப்புறம் பிரம்ம மேதையா மதுமேதையா அணுவாக்கம் பிரம்ம மேதவா மதுமேதவா அணுவாக்கம் முடிக்கிறபோது ஓ அதனால் வேத மந்திரம் ஆகிடுறது அது உபநயன சம்ஸ்காரம் இருந்தால் தான் இந்த மந்திரம் பலிக்கும் இல்லாட்டி இந்த மந்திரம் பலிக்காது சம்ஸ்காரம் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொன்னால் இவ்வளோ உலகம் நிறைய விஷயத்த சொல்லின்னு இருக்கு நம்ம அதெல்லாம் இது பண்ண முடியாது அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேராக ஓம் சொல்லாதே ஆ உ மா இக்கு சிவாயன மகா இப்படிலாம் உண்டு ஓம் ஐயர் தான் சொல்லலாம் நாம் சொல்லக்கூடாது ஆ உ மா இக் சிவாயன மகா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆ உமா இக்கு சிவாயன மகா இப்படிதான் ஜெயிப்பாங்க ஓம் நம்ம சிவா சொல்ல மாட்டாங்க ஆ ஓ மா இக்கு சிவாய நமஹா ஆக் சிவாய நமஹா ஆக் சிவாய நமஹா சொல்லுவாங்க இப்போ எங்க பார்த்தாலும் புத்திசத்தில் கூட ஓம் மணிபத்மே ஓம் அப்படிங்கிறோம் மணி அடிச்சுண்டு அவங்க ஒரு மணி வச்சுப்பாங்க புத்திஸ்தல்லாம் பிரார்த்தனை போது மணி எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி அடிப்பாங்க மெடிடேஷன் கிளாஸ் மணி அத்தனை பேரும் கையில் வச்சுன்னு சொல்லி அடிப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் சிட்னியில் ஒரு மொனாஸ்ட்ரிக்கு போனேன் ரொம்ப நல்லா இருந்தது புத்திஸ்ட் மொனாஸ்ட் பிரம்மாண்ட கொரியன் மொனாஸ்ட்ரி ரொம்ப அற்புதமான மொனாஸ்ட்ரு என்ன டிசிப்ளின் என்ன இது எல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது நீங்கள் நீங்களாம் பார்த்தவங்களாம் இருப்பீங்க எங்கே வெளிநாட்டிலலாம் பார்த்துருப்பீங்க மௌனாஷ்ட்ரியெலாம் பார்த்துருக்கலாம் ஆக விஷயம் என்னென்னா ஓங்காரா இந்த ஓங்காரத்தை ஜபம் பண்ணினா புண்ணியம் ஓங்கார சப்தத்தை தியானம் பண்ணினா சித்த ஏகாகிரத ஓங்காரத்தை சகாமமாக உச்சரிச்சா சகாம பலன் ஓங்காரத்தை நிஷ்காமமாக உச்சாரணம் பண்ணினா நிஷ்காம பலன் சித்த சுத்தி ஓங்கார சப்தத்தை தியானம் பண்ணினால் சித்த ஏகாகிரத ஓங்கார மந்திரத்தை விசாரம் பண்ணினா ஞானம் ஜீவபிரம்ம ஐக்கிய ஜானம் ஆகியனால ஓங்காரம் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்குது அதைத்தான் இப்போ யமதர்மராஜா சொல்ல போகிறார் படிக்கலாம் ஏதத் தேவாட்சரம் பிரம்ம ஏதத்வே வாक्षरं பரம ஏதத்வே வாक्षरं பரம ஏதத்வே வாक्षरं ज्ञात्वा யோர் யதிச்த்தி தस्य தது ஏதத்வே வாक्षरं ब्रह्मा ஏதத்வே வாक्षरं ब्रह्मा ஏதத்வே வாक्षरं பரம ஏதா ஜா்வாதி அரம்மே அரம் ப்ம இந்த இடத்துல அக்ஷரம் பிரம்மன்னா அப்பரம் பிரம்மன் சகுண பிரம்மனும் இந்த ஓங்காரந்தான்னு அர்த்தம் ஈஸ்வரனும் விராட்டும் ஹிரண்யகர்ப்பனும் இதுதான் சமஷ்டி காரணசரீர அபிமானி சைத்தன்யம் சமஷ்டி சூக்மசரீர அபிமானி சைத்தன்யம் சமஷ்டி ஸ்தூல ஷரீர அபிமானி சைத்தன்யம் விராட் விராட்டுன்னா கிராஸ் லெவலில் இருக்கிற உலகம் நம்ம விசிபிளாக இருக்கிற உலகம் சூல ஷரீரம் சமஷ்டி ஸ்தூல சரீரம் அதோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் உணர்வு சமஷ்டி இது என்ன சொல்றது காஸ்மிக் பாடி கான்ஷியஸ்னஸ் வித் காஸ்மிக் பாடி இஸ் கால்டு விராட் அதுலேயும் மூணு சொல்லணும் ஆக்சுவலாக பியூர் கான்ஷியஸ்னஸ் பிளஸ் காஸ்மிக் பாடி காஸ்மிக் கிராசர் லெவல் பாடி யம் சஷிஸரீரம் சமஷிஸூலீரீச்சைத்தியம் ரிஃப்ளெக்ட் கான்ஷியஸ்னஸ் அதெல்லாம் சேர்ந்து விராட்டுன்னு பேர் விராட் புருஷ விராஜ திராடத ஜா அதிஷட விராஜா விசேஷ ராஜத்தை இது விராட் விஷேஷேண ராஜத்தை பிரகாசத்தை சமயக்கு இந்திரியை திருஷ்யத்தை இந்திரியங்களுக்கு புலப்படுகிறது அதனால் விராஜ் அப்புறம் அடுத்தது சமஷ்டி சூக்மசரீரம் சமஷ்டிசூக்மசரீரம் அங்கேயும் சைதன்யம் ப்ளஸ் சமஷ்டி சூக்மசரீரம் ப்ளஸ் சமஷ்டி சூக்மசரீர பிரதிபிம்பைதம் ஈஸ் ஈக்குவல் டு ஹிரண்யர்பா இதெல்லாம் வஷ்டியில் போட்டுக்கணும் எஷ்டியில் வந்து விஸ்வ தைஜசப் பிராஜ்யா விஸ்வதைஜசப் பிராஜ்ஞ துரியம் அப்புறம் அங்கேயும் விராட் ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வர பிரம்மன் அப்புறம் சமஷ்டி காரண சரீர அபிமானி சைதன்யம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹா இந்த என்ன சொல்றார் ஏதத்து அக்ஷரம் பிரம்ம ஏவ ஏதத் ஓங்காரா ஏதத்து ஏதத்து ஏதத்து ஏவ ஏதீக்கம்ங்கிறாங்க இந்த ஓங்கார ஓம் பிரதீக்கம் சங்கராச்சாரியர் ஓம் பிரதீக்கம்ங்கிறார் இந்த ஓங்கிறது பிரதிமா பிரதீகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு பிரதிமான்னு சொன்னால் இப்போ தட்சிணாமூர்த்தியோடய ரூபம் இருக்குது இல்லையா அது பிரதிமா பிரதிமான்னா அவயவங்கள்லாம் இருக்கும் கண்ணு காது மூக்கு நாக்கு கை காலு இதெல்லாம் அவயவங்களோடு இருக்கிறது இது பிரதிமா சிவலிங்கம் சால கிராமம் இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம பஞ்சாயத்தின பூஜையில் விநாயகருங்கிறது ஒரு கல் சோணபத்ரம் அப்புறம் சிவலிங்கம் அப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு வெள்ளி கல் மாதிரி ஒன்று இருக்கும் அது அது வந்து அது என்னதுன்னா அது எல்லாமே கல்லு தான் சூரியனுக்கு ஸ்படிக் கல் மகாவிஷ்ணுவுக்கு சால கிராமம் எல்லாம் ரூபா ரூபம் ஃபாமே கிடையாது ரூபா ரூபம் அரு உருவம் உருவம் அரு உருவம் அரு உருவம் இப்போ இந்த ரூபத்துக்கு பேர் பிரதிமானு பேர் இந்த லிங்கோத்பவர் தான் கொஞ்சம் வித்தியாசமானது அரு உருவமும் உருவமும் கலந்து தான் லிங்கோத்பவர் லிங்கருக்கு அதுக்குள்ளே சிவன் தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் நிக்கிறார் லிங்கோத்பவ மூர்த்தி அது வந்து அருவுருவத்தில் இருக்கிற உருவம் எப்படிலாம் மெடிடேட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் பாடித்தள்ளேயனம் கொட்டாமோ மாணிக்க வாசகர் பாண்டார் ஆ இந்த பிரதிமா உபாசனா கண்ணம் மூடினா எல்லோருக்கும் பிரதிமா உபாசனை சௌரியம் கண்ணை மூடி மீனாட்சியை தியானம் பண்ணலாம் சுந்தரேஸ்வரரை தியானம் பண்ணால் ரூபாரூபம் ஆகிடுறார் சோமாஸ்கந்தரை தியானம் பண்ணலாம் நடராஜரை தியானம் பண்ணலாம் தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்ணலாம் அப்புறம் ஷால கிராமத்தை தியானம் பண்ணால் அது ரூப பிரதீக்கம் அது பிரதிமா ஆனால் வேதங்களில் அதிகமாக பண்ணுற உபாசனைகள்லாம் சூக்ஷ்மமான ஆலம்பனங்கள் இதெல்லாம் சூலவை நமக்கு பார்த்தா பார்த்துருக்கோம் கண்ணால் பார்த்துருக்கோம் தட்சிணாமூர்த்தியை கண்ண மூடினா தட்சிணாமூர்த்தியை நினச்சி பார்க்கணும் ரிஜிஸ்ட்ராகிருக்கு விசிஆர் விசிபி அங்கே காலம்பூர பார்த்து பழ பார்த்துருக்கோமா நல்லா ரெக்கார்ட் ஆகிருக்கு கண்ணை மூடினா தெரியறது தட்சிணாமூர்த்தி தெரிகிறார் பார்த்து பார்த்து பழக்கம் இருக்கு அந்த திருவாச்சி தெரியறது விளக்கெல்லாம் தெரிகிறது தக்ஷணாமூர்த்தி தெரிகிறார் தக்ஷாமூர்த்திக்கு மேலே எப்படி இருக்கும்னு தெரிகிறது நமக்கு பார்த்து பார்த்து மனசில் பதிஞ்சு போயிருக்கு அது ரூபம் அதை தியானம் பண்ணலாம் இது மாதிரி எத்தனையோ ரூபங்கள்லாம் இருக்குது நானா ரூபா பவந்தி ஆனால் நிறைய ரூபங்கள்லாம் இருக்குது அப்புறம் அடுத்தது என்னென்னா இந்த மாதிரி சால கிராமம் சிவலிங்கம் அதெல்லாம் இதுவும் கிராஸ் லெவலில் தான் இருக்கு ஆனால் வந்து ஃபார்ம் கிடையாது இந்த அவயவங்கள்லாம் கிடையாது லிம்பெல்லாம் கிடையாது லிம்ஸ் எல்லாம் கிடையாது எல்லாம் பாஹ்ய பிரதிமா பாக்ய பிரதீக்கம் வெளியில இருக்கிற பிரதிமா பிரதீக்கத்தை மனசுல அந்த வாசனையினால தியானம் பண்ணுறேன் அப்புறம் வேதங்கள்லாம் என்ன பண்ணுறது இன்னும் சூட்சமான உபாசனை எல்லாம் சொல்றது அதில் சப்த பிரதீக்கம் சப்த பிரதீகம்னா அந்த வேர்டு மாத்திர நினைக்கிறது ஓ மனசுக்குள்ளேயே சொல்கிறது ஒலியை தியானம் பண்ணுறது ஒலியில் இருக்க அந்த அக்ஷரத்தை தியானம் பண்ணுறது நம்ம வேணால் இது பண்ணலாம் அது ஸ்தூலந்தான் அதிலேயே சூக்ஷமாக அந்த சப்தத்தையே தியானம் பண்ணுறது ஆ சப்த பிரதீகம் அதை வந்து அதில் என்ன பண்ணுறது கடவுளை எழுந்தருளை செய்யறது உதாரணத்துக்குள்ளேயார எடுத்துங்களேன் சாணியை இப்படி அமிச்சு வச்சா பிள்ளையா இருக்கிறோம் அருகம்புள்ள குத்தினா பிள்ளையா இருக்கிறோம் ரூபமாக இருக்கு இதில் மஞ்சள் பிள்ளையார் சில பேர் மஞ்சள் பிள்ளையாருக்கே துதிக்கியெல்லாம் போட்டு காதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறான் அப்புறம் ரூபமாக வெறுமனை மஞ்சளை பிடிச்சி வச்சா பிள்ளையார் வெல்லத்திலே அவாகரம் பண்ணுறது ஒன்று அஸ்மின் குடே விக்னேஸ்வரம் ஜியாயாமி அவருக்கு நெவேத்தியம் என்னன்னா அந்த வெள்ளத்தை ஒரு ஓரமாக கிள்ளி நேவேத்தியம் பண்ணணும்னா அந்த அச்சு பிள்ளையார் அச்சு இருக்குது பாருங்கோ அந்த அச்சில் இப்படி இருக்கும் அச்சு இப்பெல்லாம் வருதாக தெரில இந்த மாதிரி வெள்ளம் வெள்ளம் நான் எல்லாம் ரொம்ப வருஷம் அச்சு வெள்ளம் இருக்கு அந்த அச்சு வெள்ளத்தையே பிள்ளையாராக வச்சு அதுக்கு சந்தன போட்டுலாம் வச்சு பூஜை பண்ணிவிடுறது இதாக கிடச்சா அவனு இப்போ வாச்சி கூட பண்ணிவிடலாம் பிள்ளையாருக்கு அஸ்மின் கெடி யந்திரே விக்னேஸ்வரம் தியா யாமியாவாக முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்கெல்லாம் ஷாணி அது பிள்ளையார் மாதிரி நிறைய பண்ணுறோம் கூர்ச்சத்தில் பண்ணுறது உண்டு இப்படி நமக்கு எல்லாத்துலேயும் ஈஸ்வரனை இன்வோக் பண்ணலாம் இந்த ஊர்லெலாம் கிராமங்கள்லாம் பூசை பொட்டின்னு தான் இருக்கும் வெறும் பொட்டியை தூக்கின்னு போவாங்க அந்த பொட்டியை வச்சு அந்த பொட்டிக்குள்ளே பூஜை சாமான்லாம் எடுத்தாருனா மணி தட்டு தீபாராதனாக எல்லாம் வரும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்துலலாம் இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கா போயிடுவாங்க ஒரு காட்டில் வந்து ஒரு சும்மா ஒரு பனஓலையை வச்சு பன ஓலையோ வச்சு சும்மா ஏதோ ஒரு அந்த இடத்துல கிடைக்கிற கல்லை ஏதோ ஒன்று வச்சு ஒரு பூஜையை பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு விளக்கை ஏற்றி வைப்பாங்க மாடசாமிபாங்க மாடத்தில் இருக்கிற சாமி மாடசாமி மாடுசாமி மாடசாமி மாடும் சாமி தானே கோப்ர கோ கோ பசுமாட்ட தியானம் பண்ணுறது எதைத்தான் நம்ம விட்டு வச்சோம் எல்லாம் தியானம் எல்லாத்தையும் பூஜை பண்றோம் பூமாதேவியை காலம்பறை எழுந்த உடனே என்னது சமுதிரவசனை தேவி பர்வஸ்தனமே விஷ்ணு பி நமஸ்துபியம் பாதஸ்ப்பரிஷம் க்ஷமஸ்வே தொட்டு ஒத்திக்கிறோம் பூமியே உக்கார ஆசனத்தில் உக்காரற போது தொட்டு நமஸம் பண்ணிக்கிறோம் ஆசனமிர மேரு பிஷ ரிஷி அத்தலம் ஷந்த ஆசனே வினியோக பித்வித்தையாக்கேவிஷ்ணுனாஞ்சாரமா பவித்தம் குருச்சாசனம் குருசாச குரு குரு குரு ஆசனம் என்னோ மறந்து போயிடுச்சு ஆசனத்தை பவித்திரம் பண்ணு பவித்ரம் குரு சாசனம் இப்படி சப்த பிரம்மம் சப்தத்தையே பிரம்ம சப்த பிரம்மயி சராசரமயி அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு ஆகையினால இந்த இந்த சப்த பிரம்மத்தை இந்த ஓங்காரத்னுடைய சப்தத்தையே தியானம் பண்ணு ஏதத் தேவாட்சரம் பிரம்ம ஏதத்து அக்ஷரம் ஏவ பிரம்மம் இந்த எழுத்தே பிரம்மம் அபரம் பிரம்ம ஏதத்து அக்ஷரம் ஏவ பரம் பிரம்ம ஏதத்து அக்ஷரம் இந்த எழுத்தே இந்த அக்ஷரமே சகுண பிரம்மன் இந்த அக்ஷரமே பரிரம்மன் அப்போ ரெண்டு தியானத்துக்கு அபரபிரத்துக்கு பரபிரம்மன் மாநகர்ம தியானத்துக்கு அபரபிரம்மன் சகுணம் ப்ரஹன் அர்த்தம் குணவிசிஷ்டிரம்மன் நிரம ஏதா அக்சரம் ஏவரே அக்ஷரம் ஏதத்து அக்ரம் இந்த எழுத்தை அறிந்துன்னு அர்த்தம் இந்த எழுத்தை அறிந்து இந்த எழுத்தை அறிந்து தியானித்து குருமுகமாக ஓங்காரோபதேசம் வாங்கணும்னு சொல்றது சாஸ்திரம் பிரம்மகாட்சரம்தாம் ஷ்ரோ வாக்கியம் சடத்தரம் கிமா சம் சங்க சத்விதீயா ஷாந்தீதஞ்சா ஷ்லோக்கோடத்தரம் கர்மா சம் சத்வினுசியம் பிரதின்தா சேதம் நல்ல உத்தமமான குரு கிட்டப்போ அவருடைய பாதுகையை சேவை பண்ணு சத்வித்வான் உபசிருப்பியதாம் பிரதி தினம் தத் பாதுகா சேவியதாம் அப்புறம் அடுத்தது என்ன பிரம்மை காட்சர்த்தாம் பிரம்மை காட்சரம் அர்த்தியதாம் எனக்கு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கணுமா யாரு சன்னியாசி என் சன்னியாசம் வாங்கிட்டு தான் கேட்கறது ேகாட்சேகாட்சேக்கம்ம நமக்குன் மாந்தோட்டத புரி வேதத்தில் மந்திரம் வந்து ஓமித்தேக்கம் அக்னிர்வா இரிஷம் காய்த்திரந்தம் பரமாத்மம் சரூபம் சயுஜ்யம் விநியோகம் ஆனால் இங்கே மந்திரம் எப்படி இருக்கு ஓமித்தேக இங்கு ஸ்லோகம் கீதையில் எட்டாவது அத்தியாயம் ஓமித்தேகாட்சரம் ப்ரம வியாஹரன் மாமனுமய பிராதி தியஜன் தேகம் சயிதி பரமா அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறதுன்னா ஓமித் ஏதத்து அக்ஷரம் ஞாத்வா இந்த ஓரெழுத்தாகிய பிரம்மனை அறிந்து அறிந்து பாருங்க அபரபிரம்மனாயிருந்த அறிஞ்சு தியானிச்சு பரபிரம்மனாயிருந்த அறிஞ்சாலே போறோம் யோ எதிசி எதிச்சதி தஸ்ய தத் யா எது இச்சதி தத் தஸ்யபவதி அதை விரும்பி அவன் என்ன கேட்கறானோ அதை அவன் அடைவான் அபர பரபிரம்மனை அடைஞ்சு என்னது கேட்க போகிறான் மோட்சந்தான் அபரப்பிரம்மன்ட்டான் சாய்ஸ் இருக்கு சகாமம் நிஷ்காமம் வேதத்தோட நோக்கமே கர்மகாண்டத்தினுடைய நோக்கம் கூட அர்த்தகாமத்தை கொடுக்கறது நோக்கம் இல்லை அர்த்தகாமத்தை கொடுக்குறேன்னு சொல்லலைன்னா வேதத்து பக்கத்தில் வரமாட்டான் இவனும் ஆகையினால அர்த்தகாமத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த என்னது சுகர் கோட்டட் பில்ஸ் அது மாதிரி தேனில் மருந்தை குழச்சி கொடுக்குற மாதிரி வைராகியம்ங்கிற மருந்த அர்த்தகாமத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அதாவது தர்மங்கிற மருந்துன்னு வச்சுக்கோங்க தர்மம் வைராக்கியந்தான் வரும் கர்மகாண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பண்ணினால் வைராக்கியம் வரணும் அர்த்தகாமத்துக்கே கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வைராக்கியம் வரணும் வரலன்னா ஏதோ ப்ரா ப்ராபம் தான் அர்த்தம் இத்தனை தூரம் பணம் சம்பவாச்சு இவ்வளவு அனுபவிச்சாச்சு இன்னுமா ஆசை போகலப்பா பார்த்தாச்சே எப்படின்னா செத்தான ஆசை அப்படின்னா அங்கம் கலிதம் பலித்தம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் ஒதடு தொங்குறதான் விர்தோ ஜாதி கிரகித்வா தண்டம் தின முஞ்சத்யாசா பெண்டம் என்ன பண்றது ஆ ஏதோ எதிச்சதி தசிய தத்து எவன் எதை விரும்புகிறானோ சகாமமாக பண்ணினா சகாமஃபலன் நிஷ்காமமாக பண்ணினால் நிஷ்காமஃபலன் நிஷ்காமத்துக்கு வரணும் சகாம கர்மாவுனுடைய நோக்கம் நிஷ்காம கர்மாவுக்கு வர்றதுதான் நிஷ்காம கர்மாவுனுடைய நோக்கம் சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் சாதன சதுஷ்டயை நோக்கம் குரு சாஸ்திரப் பிராப்தி குரு சாஸ்திரப் பிராப்தியோட நோக்கம் ஞானப்பிராப்தி தான் ஞானபிராப்தியோட இது மோட்ச பிராப்தி அஹ சகாமர்மானுஷ்டானம் டு நிஷ்காம தர்மானுஷ்டானம் டூ சாதனச்சதுஷ்டய சம்பத்தி டூ சத்குரு சாஸ்திரோபதேசப் பிராப்தி டூ ஞானப் பிராப்தி டூ மோட்ச பிராப்தி அப்புறம் என்ன சவாரி யோ எதிச்சதி சவாரின்னா என்ன முடிஞ்சதுன்னு அர்த்தம் கேம்ப்பு யோ யோ எதிச்சதி தஸ்ய தத் யார் எதை விரும்புகிறானோ அவனுக்கு அதை கொடுக்குறாரு ஏ யா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் யார் எதை விரும்புகிறார்களோ அதை அவர் கொடுக்கிறார் அப்புறம் அடுத்தது இதை ரொம்ப பெருமை இதை பெருமைப்படுத்தி பேசுகிறார் இப்போ இந்த பதினாறாவது மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த எழுத்தை பிடிச்சிக்கோ இந்த எழுத்துதான் அபரபிரம்மன் இந்த எழுத்து தான் பரபிரம்மன் இந்த எழுத்தை தியானம் பண்ணினா அதுக்குள்ளே பலன் கிடைக்கும் சகாம தியானம் பண்ணினால் சகாம பலன் கிடைக்கும் நிஷ்காம தியானம் பண்ணினால் நிஷ்காம பலன் கிடைக்கும் ஆனால் பரபிரம்மனை என்ன பண்ணுறதுன்னா பரபிரம்மனை ஓங்காரத்தை விசாரம் பண்ணினா ஞானம் கிடைக்கும் அகார உக்கார மக்காரத்தை விச்சாரம் ஞானம் கிடைக்கும் அப்போ நீ எதை பண்ணணுமோ பண்ணு நீ எந்த லெவலில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமோ அந்த லெவல்லேருந்து மேலே வா உனக்கு எது வேணும்னு நீ சூஸ் பண்ணுறியோ பண்ணு சகாம கர்மமா நிஷ்காம கர்மமா குரு சாஸ்திரமா ஞானமா மோக்மா இதுதான் வழி சக்கனி ராஜமார்கமும் அப்புறம் என்னது நான் இன்னும் ஏனைய யாத்தா எதையோசிய பாரம் நம்முடைய முன்னோர்கள் சென்ற வழி இந்த வழிதான் மனிதன் போன பாதை மறந்து போகாதே யோ எதிச்சி தஸ்ய தத்து நமது முன்னோர்கள் போன பாதை இதுதான் ஏவம் ஜாத்வா கிருத்தம் கர்ம பூர்வரப்புபி பூர்வைரபி முமுட்சுபி கர்ம கிருத்தம் இதை தெரிஞ்சின்னு தான் பண்ணினார்கள் வீதையில் பகவான் அடுத்த மந்திரம் படிக்கலாம் ஏததாலும் சிரேஷ்டம் ஏததால பரம் ஏதால லம்பனா்லம் <bhramhalo ke mahiyate, bhram> சிம்பல் அடையாளம் சிவ லிங்கம்னா அடையாளம் இறைவனை குறிக்கும் அடையாளம் மங்களத்தை குறிக்கும் அடையாளம் என்ன சொல்றார் ஏத்தது ஆலம்பனம் ஆலம்பனம்னா பற்றுக்கோடு எதுக்கு பற்றுக்கோடு தியானத்துக்கு பற்றுக்கோடு பிடிப்பு வேணும் இப்ப நம்ம எப்படி கட்டோபனிஷத்து ஒரு கிரந்தத்தை பிடிச்சிட்டு விசாரம் பண்றோமோ எப்போவுமே நமக்கு மைண்டுக்கு ஒரு ஹோல்டு வேணும் ஒரு பிடிப்பு வேணும் அது மாதிரி தான் தக்ஷாமூர்த்தி நினைக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கையை கடைப்பிடிக்கணும்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுறது அது மாதிரி ஒரு சப்போர்ட் தேவை அது இந்த ஓங்காரந்தான் அற்புதமான சப்போர்ட் ஏத்தது ஆலம்பனம் ம் ஏதத்து ஓங்காரம் ஓம்்ரத்தம் ம் ப்ரதீக்கம் ஏ ஓம்்ரதீக்கம்ிரேம் ஆலம் ஓம்ீக்க ஆலனம் ஸ்ம்ிரேம்னா உயர்ந்தது அதாவது எத்தனையோ பற்றுக்கோடு இருந்தாலும் இந்த ஓங்காரத்துக்கு மகிமை ஜாஸ்திங்கிற எதில் வேணாலும் பகவானை தியானம் பண்ணலாம் ஆகாஷத்தில் தியானம் பண்ணலாம் வாயுவில் தியானம் பண்ணலாம் அக்னியில் தியானம் அக்னி தானே நிறைய சொல்லியிருக்கு ஜலத்தில் தியானம் பண்ணலாம் பிருத்திவியில் தியானம் பண்ணலாம் எதில் வேணால் குடம் வச்சு குடத்தில் ஆவாகனம் பண்ணுறோம் குடத்துக்குள்ள ஜலத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் இப்படி நிறைய ஜுவாலாமுக்கி போனால் கேஸு தான் இந்த ஜுவலாமுக்கி ஜுவாலையில் பூஜை பண்ணுறோம் விளக்கு பூஜை இப்படி எல்லா நிறைய இருக்கு ஆனா சொல்றது ஓங்கிற மந்திரம் வேதார்த்த சாரம் சமஸ்த வேத வேத சாரமா இருக்கிறது ஆக இந்த ஓங்காரத்தை நீ இது ஸ்ரேஷ்டம் ஆலம்பனம் சிறந்த பற்றுக்கோடு ஏ ஆலம்பனம் பரம் ஸ்ரேஷ்டம் பரம் அதாவது இறைவனை அடைவதற்கு உழைய பொருள்களில் அப்படி அர்த்தம் இறைவனுக்கு இறைவனை அடைவதற்குரிய சங்கராச்சாரிய சுடர் பிரம்ம பிராப்தி ஆலம்பனானாம் சிரேஷ்டம் ஓங்காரத்தை பிடிச்சிக்கோ ஓங்கிற மந்திரத்தை பிடிச்சிக்கோ அது ரொம்ப சிறந்தது அப்புறம் ஏத்தது ஆலம்பனம் பரம் ஆச்சாரிய அபரஞ்ச இந்த ஆலம்பனம் விசாரம் பண்ணினா பரம் தியானம் பண்ணினா அபரம் விசாரம் பண்ணினா பரம் ஏத்தது ஆலம்பனம் பரம் பிராக்கெட் அபரஞ்சு போட்டிருக்கார் அபரஞ்சிரமத் பராபர பிரம்ம விஷயத் இதுதான் ஆதாரம் ஓங்காரத்தை துணையாக கொண்டு ஏதது ஆலம்பனம் ஞாத்வா இந்த ஆலம்பனத்தை அறிந்து அறிந்து தியானித்து போட்டுக்கணும் அறிந்து தியானித்து அபரபிரம்மனாக இருந்தால் அறிஞ்சு தியானம் பண்ணணும் பரபிரம்மனாக இருந்தால் அறிஞ்சாலே போரும் அறிஞ்சதை தியானம் பண்ணலாம் அங்கேயும் தப்பு இல்லை ஆனால் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அது சப்ஜெக்ட் அபரப்பிரம்மனை ஆப்ஜெக்டிஃபை பண்ணலாம் அபரப்பிரம்மனை தியானம் பண்ணுற போது நான் ஜீவன் அவர் அபரபிரம்மன் சகுண பிரம்மன் ஜீவ ஈஸ்வர பேதம் உண்டு அபரபிரம்மனை தியானம் பண்ணுற போது ஜீவேஸ்வர பேதம் உண்டு பரபிரம்மனை நினைக்கிற போது ஜீவேஸ்வர பேதத்துக்கு அவகாசம் இல்லை இடம் கிடையாது ஏதது ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயத்தே பிரம்மலோகே மஹீயத்தேன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் ஒரு அர்த்தம் இறந்த பிறகு பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாஜியோட உபதேசத்தை கேட்டு ஞானத்தை பெற்று அங்கே மோட்சம் அடைவான் இதுக்கு பேர் கிரமமுக்தின்னு பேர் கிரமமுக்தி கிரமமுக்தி இங்கேயே மோட்சம் அடைகிறது சதேக முக்தி ஜீவன் முக்தி உடம்பு இந்த உடம்பில் இருக்கிற போதே மோட்சம் அடைஞ்சு இந்த உடம்பு செத்து போன பிறகு அடைகிற மோட்சம் செத்து போன பிறகு இன்னொரு உடம்பை எடுத்துட்டு பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாஜி சொல்லி கொடுத்து அங்கேயும் இதே பாடம்தான் அங்கே சொல்லி கொடுத்து அங்கே ஞானத்தை அடைஞ்சு அங்கே மோட்சம் அடையிறது அது இங்கே அடைஞ்சிட்டோம்னா இங்கே ஜீவன் முக்தின்னு பேர் ஜீவன் முக்தி சதேக முக்தி சதேக முக்தின்னா தேகத்தோடையே முக்தி அங்கே தேகம் இந்த தேகத்தை அந்த துவைத்தமித் முக்தி எல்லாமே ஜீவன் கிடையாது துவைத்த சித்தாந்தத்தில் சொல்லப்படுற மோட்சமெல்லாம் ஜீவன் முக்தியே கிடையாது செத்து போனப்புறம் அடையிறது தான் மறுபடியும் பிறக்க மாட்டான் ஜீவாத்மா கடவுளோட போய் சேர்ந்துடுவான் மறுபடியும் உடம்பு எடுக்க மாட்டான் அப்படி இல்லை ஜீவாத்மா கடவுளை விட்டு பிரிஞ்சாதானே சேர்றதுக்கு பிரிஞ்சான்னு நினைக்கிறதே தப்பு கடவுளை இப்படி பிரிய முடியும் என்ன கடவுள் கடவுள் தான் நீ நீதான்னா என்னை விட்டு கடவுள் பிரிவாரா கடவுளை விட்டு நான் பிரிய முடியுமான்னா அப்போ கடவுளை நானும் எந்த எந்த ஃபார்மில் இருக்கோம் எல்லாம் கேள்வி வரும் நீ வந்து நீ வந்து துவணுக்கு அவர் பரமானும் அப்படின்னா இதெல்லாம் தர்க்கசாஸ்திரம் த்யணுக்குன்னா ரெண்டு அணு பரமானுன்னா ஒரே அணு அந்த பேதனை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆகா த்வனுக்கு பரமானு ஆகாது பரமானு ஜ்வனுக்காக இருக்கு பரமானு இல்லாமல் துவனுக்கு இல்லை ஜுவனுக்கு பரமாணு இல்லை ஒரே குழப்பம் எனக்கே மறந்து போச்சு ஜீவ ஜீவ ஈஸ்வர பேதத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஜீவாத்மா இங்கே ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிவிட்டு செத்து போன பிறகு இவ்வளோ எல்லாம் பூஜை பண்ணியிருக்கானா இவ்வளோ எல்லாம் ஜபம் பண்ணியிருக்கானா தியானம் பண்ணியிருக்கானா அவனுக்கு மறு ஜென்ம இருக்குமா இருக்காது ஆகினால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரத்த பரோக்ஷம் அதிருஷ்டம் துவைத சித்தாந்தத்தில் சொல்லப்படுற மோக்ஷம் பரோக்ஷம் அதிருஷ்டம் ஸ்ரத்த அத்வைத சித்தாந்தத்தில் சொல்கிறது ஸ்ரத்த இல்லை ஞானம் அபரோக்ஷம் திருஷ்டம் எவ்வளோ பெரிய பேதம் ஆஹா ஏதாது ஆலம்பனம் ஜாத்வா பிரம்மலோக்கே மஹீயத்தை பிரம்மலோகத்துக்கு போய் ஞானடைஞ்சு மோட்சம் அடையிறதுங்கிறது ஒன்று இல்லாட்டி இங்கேயே பிரம்மைவ லோகஹா பிரம்மலோகா நம்ம பிரம்மலோகம்தான் இந்த ஹாலுக்கு பேர் என்ன பிரம்மலோகம் தான் வச்சுருக்கோம் நான் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதுக்கு ஆ பிரம்மலோகே மஹீயத்தே பிரம்மலோகே மகீயத்தேன்னா என்ன அர்த்தம் தன்னை பிரம்மனாக உணர்ந்து ஆனந்தமாக இருக்கிறான் அகம் அன்னம் அகம் பிரம்ம சர்வம் கழு இதம் பிரம்ம நான் பிரம்ம லோகத்துக்கு போய் அகம் பிரம்மாஸ் நீ இங்கேயே புரிஞ்சுக்கிறேனே நீ உனக்கு இங்கேயும் புரியாது அங்கேயும் புரியாதுன்னு சொல்லி மற்றவர்கது வேறு எண்ணம் உனக்கு இங்கேயும் புரியாதுன்னு இங்கேயும் அங்கேயும் புரியாது ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நீயும் ஜீவன் நானும் ஜீவனுங்கிறது நல்லா இருக்கா நீயும் நானும் ஒன்றுங்கிறது பிரம்மங்கிறது நல்லா இருக்கா சும்மா நல்லா இருக்காங்கிறதுக்காக கேட்குறேன் என்ன இருந்தாலும் நீ நீ தான் நான் நான் தான் அப்படிங்கிறது நல்லா இருக்கா என்ன இருந்தாலும் நீ நீ தான் நான் நான் தான் அவன் அவன்தான் இவன் இவன்தான் இவன் இவ தான் அது அதுதான் அப்படிங்கிறது கரெக்டா இல்லை நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம் நான் நீங்கிறதே இல்லை ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தில் முதல்ல அடிக்கிற அடியே த யுஷ்மத் பிரத்யம் அஸ்மத் பிரத்யம் ரெண்டும் மித்யாங்கிறர் யுஷ்மதாவது அஸ்மதாவது ஆரம்பமே அதுதான் யுஷ்மதமத் பிரத்ய கோச்சரையோஹோ விஷய விஷயணோகோ இத்தரேதர பாவானுபவ பத்தவ் சித்தாயாம் சத்தியம் நீயாவது நானாவது நானும் கிடையாது நீயும் கிடையாது இருப்பது ஒன்று அது இல்லைன்னா நீ நான் ஒழுக்குக்குள்ள கிழக்கு மேய்க்கு மாதிரி ஒழக்குக்குள்ள கிழக்க அதுவே ஒழக்கு அதில் கிழக்கு என்ன மேக்கு ஆ ஏதது ஞாத்வா பிரம்ம லோக்கே மஹியத்தே ஓ நீயும் பிரம்ம நம்ம எந்த இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த பாஷையாக இருக்கட்டும் எந்த ரேஸாக இருக்கட்டும் எல்லாரும் ஒன்று பழக்க வழக்கம் வேறையாக இருக்கலாம் நம்ம ஃபுட்டு ஹேபிட் ஒரு மாதிரி இருக்கலாம் இன்னொருத்தர் ஃபுட்டு ஹேபிட் கல்ச்சர் பழக்க வழக்கம் அதெல்லாம் மாறும் ஆனால் எல்லாம் அடிப்படை என்ன எல்லாருக்கும் மாற்றவே முடியாது தொய் மயி சாண்யத்ரைகோ விஷ்ணு வர்த்தம் குப்பியசி மய் அசகிஷ்ணு சர்வஸ்மின்னு பஷாத்மானம் சர்வற்ற உத்ஸுஜ பேத அஜானம் நல்ல ஸ்லோகம் அது எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கணும் தொய் மயி சாண்யத்ரைகோ விஷ்ணு வியம் குப்பசி மைய சகிஷ்ணு சர்வீ பஷியாத்மானம் பஜகோவிந்தம் பஜ கோவிந்தம் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஸ்லோகத்தில் சொல்லி வச்சுருக்காரு வரும் சர்வஸ்மின்னி ஆத்மான பசிய சர்வத்திரேதானம் உத்ஸுஜ தூக்கேரி ஏதோ மேல் மனசில் விவகாரத்துக்காக வச்சுக்கோ ஆனால் டீப்பாக இதெல்லாம் கொண்டு போகாது ஆழமான மனசுக்கு இந்த ஜாதி அபிமானம் குலாபிமானம் கோத்ராபிமானம் ஷரீராபிமானம் ஜீவாபிமானம் மதாபிமானம் பாஷாபிமானம் எல்லாத்தையும் ஒரு லெவலில் வச்சு அங்கேயே செருப்பை வெளியில் விடுற மாதிரி விட்டுடும் உள்ளுக்குள்ளே போனேயானா கர்ப்ப கிரகத்தில் எல்லாம் ஆ ஏதது ஆலம்பனம் ஞாத்வாக பிரம்மலோகே மஹியத்தே இப்போ பிரம்மலோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டோம் பிரம்மலோகங்கிறது ஒரு லொகேஷன் இன்னொரு பிரம்மலோகங்கிறது என்னது ஆத்மா நான் தான் மை செல்ஃப் ஈஸ் எது பாருங்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தன்னையே அர்ச்சிக்க தன்னையே அர்ச்சிக்க எனக்கு சொல்லிக்கிறேன் தான் இருந்தானே தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே இதுதான் விஷயம் இனி யமதர்மராஜா டைரெக்டா ஆத்மா பற்றி சொல்ல போகிறார் அடுத்த மந்திரத்தில் ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே பகவத்கீதை தான் ந ஜாயத்தே முரியதேவா கதாச்சித்து இங்கே மாறப்போறது அந்த மந்திரங்கள்லாம் வரப்போகிறது ஆனால் படிச்சு வச்சிருவோம் ிூவ கஷித் அஜோ நரீர அஜோனித் புராணே இப்பதான் பதில் சொல்றார் இந்த சரீரம் போன பிறகு ஆத்மா இருக்குன்னு சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த சரீரம் போன பிறகு ஆத்மா இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆத்மா இருக்கிறதா இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் ஷரீரே ஹன்யமானே அபி அயம் ந ஹன்யத்தே இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஷரீரம் அழிந்தாலும் ஆத்மா அழியாது அயம் போட்டுட்டார் அயம்னா இந்த ஆத்மா இந்த ஆத்மான எங்கே இருக்குது நான் தான் எங்கே இருக்குதுன்னு தேடப்படாது நான் எங்க இருக்கேன்ப்பா நான் எங்க இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நான் எங்கே இருக்கேன் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன் நீங்கள் இப்போ பிரம்ம லோகத்தில் உட்காந்து பாடம் நடத்தின்ட்டுருக்கேன் ஓஹோ என்ன காணுமே அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லவே முடியாது நான் ஐயம்னு சொன்ன நான் ஷரீரே ஹன்யமானே அபி ந ரொம்ப முக்கியம் ஷரே ஹன்யமானே ஷரீரம் கொலை செய்யப்பட்டாலும் சரீரம் அழிஞ்சான்னு சொல்லப்படாத ஷரீரத்தை கொன்னாலும் அப்படி சொல்றார் ஏன்னா இவரோட வேலை சரீரத்தை கொல்றதான் யாரோட வேலை மிஸ்டர் யம தர்மராஜா யமஹா ஷரீரே ஹன்யமானே ஐம்ன யத்தே ஷரீரத்தை அழித்தாலும் இது அழியாது சரி அப்ப என்ன ஷரீரம் பிறந்தாலும் இது பிறக்கிறது இல்லை ந இந்த இடத்துல விபஷ்டித்துன்னு ஒரு பதம் இருக்குது விபஷ்டித்து இஸ்இக்குவல் டு சுத்த சைதன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் விபஷ்டித்து ந ஜாயத்தே அயம் விபஷ்டித் கனெக்ட் பண்ணிக்கணும் அயம் விபஷ்டித்து ந ஜாயத்தே ந இது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இந்த ஆத்மா இந்த சைதன்யம் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை சரி இந்த ஆத்மா எங்கிருந்து உற்பத்தியாச்சு அயம் குத்தஷ்டித்து ந கஷ்டித்து நபூவ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நாயம் பூத்வா பவித்தாவான பூயா இங்கே ரொம்ப முக்கியம் அது இது எதனிடமிருந்தும் தோன்றவில்லை இதனிடமிருந்தும் எதுவும் தோன்றவில்லை இது எதிலிருந்தும் இது தோன்றவில்லை ஆத்மா எதிலிருந்தும் உற்பத்தி ஆகலை ஆத்மாவிலிருந்தும் எதுவும் உற்பத்தி ஆகலை ஆத்மா காரியமும் இல்லை ஆத்மா காரணமும் இல்ல ஆத்மா இன்னொன்னு எஃபெக்டா இருந்தால் தானே பிறந்திருக்கும் இதுல இருந்து எதா பிறந்திருக்கான்னா அதுவும் இல்லை இது எதனிடமிருந்தும் தோன்றவில்லை இதனிடமிருந்தும் எதுவும் தோன்றவில்லை அப்ப இது அத்வைதம்தான் அத்வைத ஆத்மா இது வரல இதுல எதுவும் வரலன்னா இப்போ எல்லாம் வந்திருக்கிறதுலாம் என்னதுன்னா மாயா காரியம் பே துவதா மாயா காரியம் கஷ்டித்து ந பபூவ அயம் கஷ்டித்து ந பபூவ இது எதுவாகவும் ஆறுதில்லை அதுவாகவே அது இருக்கு எதனிடமிருந்தும் இது வரலை இது எதுவாகவும் மாறுறதில்லை நான் உடம்பாக மாறிட்டேன் நான் பணமாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க அவன் பணமயமாக இருக்கான் அது மயமாக இருக்கா நம்ம தாட்டு தான் அந்த மயமா இருக்கே தவிர கான்சியஸ்னஸ் அந்த மயமா இல்லை இல்லையா வந்து எதையோ நினச்சுன்னு சுவாமி வேதாந்தமயமாக இருக்கோம்னு வச்சு உங்களேன் சப்போஸ் வச்சுப்போம் இருக்கோம் அப்படின்னா ஆத்மா வேதாந்தமயமாக இருக்கா மைண்டு வேதாந்தமயமாக இருக்கா நீங்கள்லாம் பரமா சிஷ்யாள் பரமானந்த பண்டித்தாள் தாட்டு அப்படி இருக்கே தவிர ஆத்மா அப்படி இல்லை மனசு வந்து பணத்தையே நினச்சிட்டு இருக்கலாம் மண்ணையும் பெண்ணையும் பொன்னையும் பதவியையும் புகழையும் மனசு எண்ணங்கள் எதவனா நினைச்சிட்டு இருக்கலாம் ஆத்மாவுக்கு எண்ணங்கள் கிடையாது எனக்கு எண்ணங்களே கிடையாது மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நான் எண்ணங்கள் அற்றவன் எண்ணங்கள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன எண்ணங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் எண்ணங்கள் ஒரு மாயத்தோற்றம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எப்பவுமே இதோடு இருக்கோம் எண்ணங்களோடைய தான் இருக்கும் விழிப்பு நிலையில எண்ணங்களோடைய தான் இருக்கும் ஒரு எண்ணத்தை உருப்படியாக எண்றோமா உருப்படியாக ஒரு எண்ணத்துலேயாவது இருக்கோமா சடனாக கடைக்கடை கடனா போயிடுது எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்ததினி போதும் பராபரமே ஆகையினால எண்ணத்தை எல்லாமோ கண்டதையும் கடியதையும் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இந்த மனசு பாழான என் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ சினமிரக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்கு கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே ஆகையினால எதையோ நினைச்சுட்டே இருக்கு எதுக்கு இதை சொன்னோம்னா ஆத்மாகிட்டிருந்து ஒன்றுமே உற்பத்தி ஆகலை ஆத்மாவும் எதுலிருந்தும் உற்பத்தி ஆகலை ஆத்மாகிட்டிருந்தும் எதுவும் உற்பத்தி ஆகலை என்ன பிரமாணம் ந கர்த்தம் ந கர்மாணி பிரபு ந கர்மஃபலோகம் சுவாவஸ்து பிரவர்த்தத்தை தசிய கர்த்தாரம் அப்படி மாம் வித்யகர்த்தாரயம் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டே செத்தாரை போல் திரி நெஞ்சே பட்டினத்தார் செத்தம் மாதிரி இருந்துக்கோங்க ஆனால் எல்லாம் நம்ம நல்ல இதுதான் இப்படி படித்து படித்து நல்லா ஞாபகம் வச்சுன்ட்டோம்னா நம்ம அப்படியே என்னதுன்னா நம்ம உடம்பே நமக்கு நிழல் மாதிரி தெரியாது இப்படியே படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு நிழல் மாதிரி அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அது ஆத்மானுபவம் இல்லை நடல் அனுபவ அதுவும் மைண்ட்க்கு தான் ஆமா ஓர் ஓம் சகனா வகனுத்து சீரியவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவகை ஓம்ாந்திஷாஹரி ஓம் ஆதிகுநமீக்கி